வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுபத்தி ஆண்டு லண்டனில் வெஸ்ட் மின்ஸ்டர் தேவாலயம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் அடிலைட் பகுதிகள் கட்டமைக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மெக்சிகோவின் விடுதலையை ஸ்பெயின் அங்கீகரித்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அயோவா ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் வழக்கறிஞர்கள் அறிவியலாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் எழுபத்தி பேர் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிப்பதற்கு பம்பாய் நகரில் கூடினர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லூமியர் சகோதரர்கள் பாரிஸ் நகரில் தங்கள் திரைப்படங்களை முதல் முதலாக பொதுமக்கள் பார்வைக்கு கட்டணத்துடன் திரையிட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வில்ஹிம் ரான்சன் W-I-L-H-E-L-M-Wilham-Rongchen, R-O-N-T-G-E-N, t g e n வில்கம் ரான்சென் என்பவர் தான் புதிய வகை கதிர்வீச்சை கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்தார் இது பின்னாளில் எக்ஸ்ரே கதிர் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இத்தாலி நாட்டின் சிசிலி பகுதியில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் காரணமாக எழுபத்தி பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நேபாளத்தின் இடைக்கால நாடாளுமன்றம் நாட்டை குடியரசு நாடாக அறிவித்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் ஃபுளோட் ஃப்ளூட்டோவிற்கு அப்பால் குயப்பர் வீதியில் இயங்கும் மற்றொரு குரலைக்கோள் டுவார்க் பிளானட் டிடபிள்யூஏர்எப் டுவார்ட் அமெரிக்காவின் கால்டெக் நிறுவனத்தின் மைக்கேல் இ ப்ரவுன் அவர்கள் தலைமையிலான விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடித்து அறிவிக்கப்பட்டது இதற்கு இரண்டாயிரத்தி மூன்று இஎல் அறுபத்தி ஒன்று என்ற பெயர் இடம்பெற்றது இது புளுட்டோ குரலைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தென்பட்ட புதிய குரலைக்கோள்களில் முதலாவது ஆகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திருபாய் அம்பானி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் பாலசுப்ரமணியன் திரைப்பட தயாரிப்பாளர் விகடன் குழும உரிமையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரத்தன் டாட்டா இந்திய டாடா குழுமங்களின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ கு ஆண்டனி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பீரேந்திரா நேபாள மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாஞ்சில் நாடன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்சில் வாஷிங்டன் அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கோபாலசாமி மகேந்திர ராஜா விடுதலை புலிகளின் முன்னாள் உப தலைவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜோசப் ரஸ்கின் அமெரிக்க நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஃப்ராங்கி ரேண்டல் அமெரிக்க பாடகர் மற்றும் பாடலாசிரியர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை